ஓம் பிரபிஜா தோத்வேற்றைக்காணமுதிராயா நம நி தேக்கிய கர்மா கர்மலத்தீ சீத்தியன் ஸ்ரீகிருஷ்ணரிங்க ஒரு முக்கியமான விஷயத்து உபதேசம் பண்றார் அர்ஜுனா தேகபருதா அசேஷதா கர்மாணி தியக்தும் நகிசக்கியம் உடம்பை உடையவன் முற்றிலும் கர்மத்தை துறப்பது என்பது நடக்கவே நடக்காது இது ஏற்கனவே மூணாவது அத்தியாயத்திலையும் நம்ம பார்த்திருக்கோம் ந கர்மணாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுக்கு அடுத்த ஸ்லோகம் அஞ்சாவது ஸ்லோகம் மூணாவது அத்தியாயத்துல நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாத்து திருஷ்டிய கர்ம கருத்து காரியத்தை ஹியவச்கர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணைஹின் பகவான் அதாவது அஜ்ஞானியானவன் சங்கராஜர் அது சேத்துக்கு சொல்லியிருக்கார் அஜ்ஞானியானவன் கொஞ்சங்கூட கர்மா பண்ணாம இருக்க முடியாது அஜ்ஞானி அவன் வசம் இல்லாமையே அவன் கண்ட்ரோல் இல்லாமையே அந்த பிரகிருதியோட குணங்கள்லாம் அவனை செயல்ல தூண்டும்னர் அங்க மூணாவது அத்தியாயத்தின் அஞ்சாவது ஸ்லோகத்துல அதே கருத்தை தான் இங்கேயும் சொல்ற ஞானம் மன அமைதி வரைக்கும் ஒருத்தனால சும்மா இருக்க முடியாது தேகபருதா தேகபருத்தா உடலை தரித்திருக்கக்கூடிய ஜீவாத்மா உடலை தரித்திருக்கக்கூடிய ஜீவாத்மா முற்றிலும் அசேஷதா கர்மானி தியக்தும் நெகி சக்கியம் முற்றிலும் கர்மத்தை துறக்கிறதுங்கிறது நடக்காது விட்டுறதுங்கிறது முடியாது ஆகையினால ஆகவே ஞாபகம் வச்சுக்கணும் அக்ஞானிக்கு அப்படிங்கறத போட்டுக்கணும் அக்னேன அப்படின்னு பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஞானியா இருந்தா பேசாம அமைதியா இருக்க முடியும் அதையும் மூணாவது அத்தியாயத்திலே பார்த்திருக்கோம் தசிய காரியம் ந அவனுக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை செயல் புரிவதாலோ செயலை விட்டு விடுவதாலோ அவனுக்கு எந்த ஒரு லாப நஷ்டமும் இல்லை அவன் யாரையும் சார்ந்திருப்பதில்லை அப்படின்னு சொல்லி பதினேழு பதினெட்டு ஸ்லோகங்கள்ல மூணாவது அத்தியாயத்திலையும் பகவான் சொல்லி இருக்கார் இது அக்ஞானிய குறித்த விஷயம் அக்ஞானியாக இருக்கிற ஒரு தன் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் முற்றிலும் கர்மத்தை துறந்து விட முடியாது விட்டுவிட முடியாது ஆனால் கர்மத்தை பொறுப்பா செய்துவிட்டு எஸ்து கர்ம பல தியாகி பொறுப்பாக செய்ய வேண்டிய நித்திய கர்மங்களை அழகா செய்கிறான் அதே சமயம் பலன தியாகம் செய்கிறான் து ஆனால் யகா எவனொருவன் பல தியாகி கர்மபல தியாகி கர்ம பலனை நன்றாக தியாகம் செய்கிறானோ சஹா அவனைத்தான் தியாகி என்று சொல்ல வேண்டும் ஆகவே கர்மத்தை தியாகம் செய்யக்கூடாது கர்ம பலனை தியாகம் செய்வதே உயர்ந்த தியாகம் என்று இங்கே பகவான் உபதேசம் பண்ணுகிறார் தொடர்ந்து நாம அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு படிக்கலாம் நஹி தேகிருத்தா சக்கியம் தியக்தும் கர்மானிய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 ஏழு 7... பூஜ்யம் எட்டு 2... 3... 1... 1... 2... 2... என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவோம்